வேத வாக்கியங்கள் நிறைவேறுதலேயே தன்னுடைய வாழ்க்கையில் புரதானமாய் கொண்டிருந்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு வைக்கோலா வைரக்கல்லா கிரெய்ன் வாசிக்க வேண்டிய பகுதி மார்க்கு ஏழாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் எரிசிலைமில் இருந்து வந்த பரிசெயரும் வேத பாறகரில் சிலரும் இயேசுவினிடம் கூடி வந்தார்கள் அப்பொழுது அவருடைய சீடரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே சாப்பிடுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் ஏனெனில் பரிசெய்யர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கைகளிவினால் வெளியே கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் ஒண்ணாமல் சாப்பிட அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது அந்த பரிசேகரும் வேத பாரகரும் இயேசுவை நோக்கி உம்முடைய சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த மக்கள் தங்கள் உதறுகளினால் என்னை கனம் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும் மனிதருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடி மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனிதருடைய பாரம்பரியத்தை கை வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் களைவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தமாக்கினது நன்றாக இருக்கிறது எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதும் உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கடமை அதனால் தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது நீங்கள் மற்றும் காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் என்னுடைய மனனவசனம் எரேமியா 23 மூன்று என் வார்த்தை நெருப்பை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ் நாட் மை வேர்ட் லைக் ஃபயர் ஆஸ் த லார்ட் அண்ட் லைக் ஹேமர் தட் பிரேக்ஸ் த ராக்ஸ் இன் பீசஸ் ஒருவர் சொன்னார் கதைகள் ஐந்து வகை உண்டாம் கதை சொல்லுவது கதை விடுவது கதை கட்டுவது கதை அடிப்பது கதை திரிப்பது இன்று பிரசங்க மேடைகளில் இதைத்தானே பார்க்கிறோம் இன்றைய கிறிஸ்தவ உலக எங்கும் புதிய வெளிப்பாடுகள் சொப்பனங்கள் தரிசனங்கள் இவைகளே பேச்சு பார்வைக்கு இவையெல்லாம் கவர்ச்சியாக தோன்றினாலும் இவையெல்லாம் வைக்கோலும் புல்லுமே தவிர வேறொன்றுமில்லை கடவுளுடைய வார்த்தையாகிய நெருப்பின் பரிசோதனைக்கு முன்னால் இவை எல்லாம் தாக்கு பிடிக்காது ஒன்று குருந்தியர் மூன்றாம் அத்தியாயம் பதினெண்டாம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் இப்படி சொன்னான் அக்னியானது எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும் அவனவனுடைய வேலைப்பாடு இத்தகையது என்று சொல்லி நாளானது வெளிப்படுத்தும் ஒருவன் கட்டினது நின்றால் அவன் கூலியை பெறுவான் அது வெந்து உருகி போனால் நஷ்டம் பெரிதாயிருக்கும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பற்றி பிரசங்குமாறு பேசியதும் மக்கள் அப்படியே பரவசம் அடைந்து விடுகின்றனர் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்குத்தான் திரள் திரளாய் கூட்டங்கள் செல்லும் ஆனால் கடவுளுடைய வசனமாகிய கோதுமைக்கு முன் சொப்பனங்களும் தரிசனங்களும் பதர் போல்தான் எரேமியா இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்திலே இருபத்தி வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் சொப்பனங்கண்ட தீக்கத் தெரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பவுலுக்கு கிடைத்த தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் வேறு எவருக்கும் கிடைத்திருக்காது ஆனாலும் அவன் பரதீசுக்கு போய் வந்ததை தம்பட்டம் நம்மவர்களோ பாரிசுக்கு போய் வந்ததையே பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றுவார்கள் ஆனால் பவுல் என்ன சொன்னால் ஒரு மனிதனை அறிவேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ அதை அறியேன் அறியேன் அறியேன் என்றுதான் அவன் சொன்னான் அதில் தான் அவனுடைய முதிர்ச்சியும் வசனத்திற்கு அவன் கொடுத்த முக்கியத்துவமும் வெளிப்படுகிறது எது வைக்கோல் என்று நாம் சற்று யோசித்து பார்க்கலாம் ஒன்று இரண்டு காரியங்களை சொல்லுகிறேன் அனுபவம் இல்லாமல் எடுத்த எடுப்பில் பிரசங்கிக்க போவது அது ஒரு வைக்கோலில் முடியும் 12 வயதிலிருந்தே இயேசு வேத வாக்கியங்களில் தேரினவராக அப்பொழுதே அவர் பண்டிதர்களை எல்லாம் வியக்க வைத்தார் ஆனாலும் தமது முதல் பிரசங்கத்தை பண்ணுவதற்கு முன்னால் பதினெட்டு ஆண்டுகள் காத்திருந்து தம்மை ஆயத்தப்படுத்தினார் அநேகர் காலத்திற்கு பிரசங்க பீடம் ஏறிவிடுகிறார்கள் பவுல் உடனே தாமதமின்றி தேவாலயங்களில் பிரசிக்கவில்லையா என்று அவர்கள் மேற்கோள் காட்டுவார்கள் ஆனால் வேத பண்டிதரான கமாலியலின் கீழ் பவுல் அநேக ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டை ஐயமுற கற்றறிந்தார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் கற்பனை செய்திகளும் கற்பனை சத்தியங்களும் கதைகளும் கலந்துவிட்டால் செய்தி ஒரே குழப்பமாகிவிடும் இதனால் பவுல் சொன்னான் மூப்பர்களை நியமிக்கும் பொழுது நூதன சீடர்களை மூப்பர்களாக நீ நியமிக்காதே என்று திமுக எழுதினான் அடுத்து வைக்கோல் என்றார் இந்த பாரம்பரியங்கள் சில வேளைகளிலே திருவசனத்திற்கு எதிராகிவிடுகிற பாரம்பரியங்களை அடியோடு விலக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை எனினும் திருவசனத்துக்கு முரண்பாடான எந்த பாரம்பரியத்தையும் சற்றும் கரிசனையின்றி தூக்கி எறிய வேண்டியது தான் பாரம்பரியத்தை வணங்க ஆரம்பித்தால் திருவசனத்தை அவமாக்கி விடுவோம் முடிவு நாட்களில் ஒரு காலம் வரும் அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை நாடமாட்டார்கள் மாறாக உண்மைக்கு செபிசாய்க்க மறுத்து கட்டுக்கதைகளை நாடிச் செல்வார்கள் என்று பபுல் முன்னறிவித்தான் மூன்றாவது வைக்கோலை பற்றி பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தையே நாடி செல்லும் நாடுகளின் கண்டுபிடிப்பாகிய சுப சுகபோக வாழ்வு உபதேசத்தையும் இந்த வைக்கோலிலே சேர்க்கலாம் அது ஒரு புனைக்கதைதான் இந்த கொள்ளை நோயை எளிதில் நிறுத்த முடியாது திருச்சபை சரித்திரத்தில் இந்த சுகபோக உபதேசத்தை போல் வேறு எந்த உபதேசமும் இவ்வளவு பிரபலமானதில்லை ஸ்மைல் ஜீசஸ் லவ்ஸ் யூ இதெல்லாம் ஸ்டிக்கருக்கு நன்றாக இருக்கும் ஆனால் மறந்திரும்ப வேண்டிய நபருக்கு ரிப்பெண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்பதும் சொல்லப்படாவிட்டால் இதுவும் ஒரு புனைக்கதைதான் இடிந்து போனோரை தூக்க வேண்டும் தூங்குவோரை இடிக்க வேண்டும் பிரசங்கிப்பது உள்ளத்தை துளைப்பதற்கே தவிர சுகமாக சொரிந்து விடுவதற்கு அல்ல உயி மஸ்ட் the afflicted but afflict the comfortable. Preaching should aim at pricking the heart not stroking the skin. I am going to work on the skin and on the skin and on the skin and on the skin I am going to say that. You are the Mahapiriyah Devani and you are the God I am going to work on அனுபவங்கள் சொப்பனங்கள் சம்பவங்கள் தரிசனங்கள் இவையெல்லாம் இந்த திருவசனமாகிய கோதுமைக்கு முன் பதர்தான் ஆண்டு விட உடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தையை உண்மையாய் உத்தமமாய் தைரியமாய் இருக்கிறபடியை அறிவிக்க எங்களுக்கு கர்த்தாவை முதுகலும் வைத்தாரோ மக்கள் விரும்புகிறதை மக்களுக்கு தேவையானதை பிரசங்கிக்க எங்களுக்கு கற்றுத்தாரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களும் ஆண்டுவரே திருவசனத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படாத எந்த பிரசங்கத்தையும் எந்த செய்தியையும் எந்த ஊழியத்தையும் சார்ந்து விடாதபடி வசனம் வசனம் வசனம் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் மாறாத திருவசனம் அதையே பற்றி கொண்டிருக்க நீர் அவர்களை நடத்துவீராக மறுபடியும் நீர் கொடுத்த கோதுமை மணியாகிய இந்த திருவசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் நீர் எழுதி கொடுத்த இந்த வசனத்தை எதற்காக எங்கள் கையிலே கொடுத்தீரோ அதற்காக நாங்கள் பயன்படுத்த அதனுடைய நோக்கத்தை முழுவதுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்